வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் பத்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரான்ஸ் மீட்டரை அதிகாரப்பூர்வ நீள அழகாக அறிவித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஏழாம் ஆண்டு சென்னையில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழாம் ஆண்டு மிசிசிபி ஐக்கிய அமெரிக்காவின் இருபதாவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு உலகின் முதலாவது டிராஃபிக் சிக்னல் விளக்குகள் லண்டனில் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனைக்கு வெளியே நிறுவப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஃபாரிஸ் உடன்படிக்கை அடுத்து ஸ்பெயின் மற்றும் அமெரிக்கப் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நோபல் பரிசை உருவாக்கிய ஆல்பிரட் நோபல் அவர்களின் ஐந்தாவது நினைவு தினத்தன்று முதலாவது நோபல் பரிசு வழங்கும் விழா ஸ்டாக்ஹோம் நகரில் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலிய மாநிலமான தாஸ்மேனியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் ரஷ்யா ஜப்பான் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார் இது ஒரு அமெரிக்கர் பெற்ற முதலாவது நோபல் பரிசாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செல்மா லோவிசா லேகர்லால் என்ற பெண்மணி இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதலாவது பெண் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மனித உரிமைகள் குறித்த அனைத்துலக பிரகடனத்தை ஐநா பொது சபை அறிவித்தது இந்நாள் உலக மனித உரிமைகள் தினமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் பெகின் எகிப்து தலைவர் அன்வர் சதாத் ஆகியோர் கூட்டாக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தெற்காசியாவை அணு ஆயுதமற்ற பகுதியாக அறிவிக்க பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையை ஐநா பொது சபை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஐநா பொது சபை சித்திரவதைக்கு எதிரான ஐநா உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தென்னாப்பிரிக்க கருப்பின மதகுரு டெஸ்மன் டூ டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மங்கோலியா கம்யூனிசத்திலிருந்து மக்கள் அமைதியாக மாற்றம் பெற்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு அடா லவ்லேஸ் ஆங்கிலேய கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு எமிலி டிகின்சன் அமெரிக்க கவிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மெல்வில் தூவி அமெரிக்க நூலக நூலகவியலாளர் தூவி வகைப்படுத்தலை உருவாக்கியவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ராஜாஜி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எஸ் நிஜலிங்கப்பா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மாணிக்க விநாயகம் தமிழக பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுஜாதா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ரதி அக்னிகோத்ரி இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜெயராம் தென்னிந்திய திரைப்பட நடிகர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மனோஜ் குமார் இந்திய குத்துச்சண்டை வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆல்பிரிட் நோபல் ஸ்வீடன் வேதியியலாளர் டைனமைட்டை கண்டுபிடித்தவர் நோபல் பரிசை தோற்றுவித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிகப்பு மேகம் அமெரிக்க பழங்குடி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிற்றம்பலம் கார்டினர் இலங்கை தொழிலதிபர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் டி சௌலா இந்திய அமெரிக்க கணிதவியலாளர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அசோக் குமார் இந்திய நடிகர் பாடகர் தயாரிப்பாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அகஸ்டோ பினாச்செட் சிலி நாட்டின் முப்பதாவது அரசு தலைவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மதன்லால் மேத்தா இந்திய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீகண்டதத்த நரசிம்மராஜ உடையார் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கல்வயல் வே குமாரசுவாமி ஈழத்து கவிஞர் கல்வியாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வா சே குழந்தைசாமி இந்திய பொறியியல் அறிஞர் கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் சர்வதேச மனித உரிமைகள் தினம் சர்வதேச விலங்குகள் உரிமைகள் தினமும் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை